சச்சிதானந்தூ விஷ்வோத்தியேதாபய விநாசீஷா வய நி ஷுவிரிவாச்சுநாயணபலம் சக்கிர்திஸ்மி அந்த ஊர்வியை அழைத்துக்கொண்டு காமாதி தேவர்கள் எல்லாம் இந்திரனுடைய சபைக்கு சென்றார்கள் சதசி இந்திராய ஆனம்ய சதசில அந்த தேவ சென்று இந்திரனை நமஸ்காரம் பண்ணினார்கள் சதசி ஆனம்ய தேவ சபைக்கு போய் சபையை வணங்கினார்கள் இந்திரனையும் வணங்கினார்கள் இந்திராய இந்திரனிடத்திலே த்ரிதிசாம் ஸ்ரண்வதாம் அங்கே தேவலோகத்தில் இந்த சபையில் தேவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னாலேன்னு அர்த்தம் ஸ்ரீவதாம் த்ரிதிவௌ கசாம் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பதற்கிடையில் இந்திராய இந்திரிடத்தில் நாராயண பலம் ஊச்சுஹூ அந்த நாராயண ரிஷியோட மகிமைய பலத்த வலிமையை சொன்னார்கள் தத்த சக்கரஹா தத்திரன்னா அங்கே அப்பொழுது சக்கரஹா இந்திரன் விஸ்மிதா ஆச ஆச்சரியமுற்றவனாக ஆனான் இன்னொரு அர்த்தம் இருக்குது விஸ்மிதா சக்கரஹா தத்ராசஹா கர்வம் ஒழிந்த இந்திரன் நடுங்கினான் என்றும் இதற்கு பொருள் உண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டது மாத்திரமில்லை மனசுக்குள்ள பயமும் வந்தது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்